அத்தியாயம் ஒன்று இறை செய்தி அதாவது வகையின் துவக்கம் பாடம் ஒன்று அல்லாஹோவின் தூதர் செல்லல்லாக அணைக செல்லும் அவர்களுக்கு இறை செய்தியின் எவ்வாறு துவங்கியது அல்லாஹூர் குண்டான் நபியே நூகுக்கும் அவருக்கு பின்னர் வந்த ஏனையின் இறை தூதர்களுக்கும் நாம் எவ்வாறு இம்மார்க்கத்தை அறிவித்தோமோ அதேபோன்றுதான் நாம் உமக்கும் இம்மார்க்கத்தை அறிவித்திருக்கின்றோம் நான்காவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி மூன்றாவது வசனம்